ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பண்புலை வானொலி முதல் தடவையாக காச்சிப்படுத்தப்பட்டது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு டெய்லி மெயில் எனும் பத்திரிகை கடல் கடந்து விற்பனையான பத்திரிகை என்ற பெருமையை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இலங்கை வானொலி இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் என பெயர் மாற்றம் பெற்றது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 டுவார்த் planet எனப்படும் புதிய குறுங்கோல் ஒன்றை கண்டுபிடித்தனர் இனி இன்னாலில் பிறந்தவர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆண்டு ஷாஜகான் முகலாய பேரரசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ரா கிருஷ்ணசாமி நாயுடு தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சி டி ராஜகாந்தம் நகைச்சுவை நடிகர் நகைச்சுவை நடிகை இவர்கள் மன்னிக்கவும்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சித்தி அமரசிங்கம் ஈழத்துக்கலை ஈழத்து கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு மன்சூர் அலி கண் பட்டோடி இந்திய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தீபிகா படுகோன் இந்திய திரைப்பட நடிகை இன்னாலில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு கால்வின் கொலீச் ஐக்கிய அமெரிக்காவின் முப்பதாவது குடியரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு கார்வர்க் அமெரிக்க தாவரவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு விக்டர் ஹோப் இரண்டாம் லின் லித்கோ பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு மேக்ஸ் போர் நோபல் பரிசு பெற்ற ஜெர்மன் இயற்பியலாளர்